அன்பிற்குரிய நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நான் தர இருக்கக்கூடிய பாடல் பி குரலில் அமைந்தது கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய பாடல் பாடல்களிலே வீணையை மடியில் வைத்து மீட்டிக்கொண்டு பாடுவதற்கான சூழல்கள் கவிஞர்களிடத்தில் சொல்லப்படுகிற பொழுது சம்பந்தப்பட்ட கவிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அந்த படத்திற்கான காட்சி சூழல் இவைகளோடு தன்னுடைய திறனை அந்த பாடலிலே மிக நெகிழ்ச்சியாக அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக அல்லது ஒரு வகையான உந்துதல் சக்தியாக தங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கப்படும் ஒரு வகையான சுமை தாங்கியாக என்றெல்லாம் பல்வேறு கோணங்களிலே மடமட வென்று அவர்களிடத்திலே வந்து குடி அப்படி இன்றைக்கு நான் தரப்போகிற இந்த பாடலிலே இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா என்று கவிஞர் கண்ணதாசன் பல்லவியை அமைத்திருப்பார் இதிலே அந்த காட்சி சூழல் பாடலை பாடக்கூடிய கதாபாத்திரத்தை மணமன் கேட்டார் பெண் பார்ப்பதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூடத்தில் அவளை பாடச் சொல்லி கேட்க அவள் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் அதுவே அவளுடைய மன நிலையை அவள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாங்கு கேட்கிறவர்களை அப்படியே நெகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் திரைப்படத்தில் பார்க்கிற பொழுது அந்த நிகழ்ச்சி கூடுதலாக இருக்கும் என்று சொல்லலாம் விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா அந்த காட்டு குயிலை வீட்டில் இருக்கக்கூடிய கூண்டில் அடைத்தால் அது பாட்டு பாடுமா என்றெல்லாம் நெஞ்சம் உருக அவள் பாடி தன்னுடைய நிலைமையை விளக்குவதற்கு முயற்சிக்கிற இடம் அதிகற்புதமாக இருக்கும் பாடலை அவள் முடிக்கக்கூடிய விழுந்தத்தை எல்லோருமே அந்த பாடலை கரைந்து போவார்கள் உடைந்து விட்ட சிலையினிலே அழகேது இருளடைந்த கோயிலிலே இறைவன் ஏது பனிப்படர்ந்த பாதையிலே பயணம் ஏது உருகிவிட்ட மிளகினிலே மொழி ஏது எங்கெல்லாம் வினாக்களை அடுத்தடுத்து கேட்டு ஒரு மின்னலின் தாக்குதலை போலே அந்த பாடலை கேட்கிறவர்களை அப்படியே ஒரு நிலையில் ஊன்றி நிலைநிறுத்திவிட்டு அந்த பாடல் நகர்ந்து போகாமல் கேட்கிறவர்களை சுற்றி சுழன்று சுழந்து வரும் அந்த இசைத்தட்டை ஒலிபரப்பில் அமர்ந்து செய்துவிட்டு இந்த பாடல் இதே நேரத்தில் கணக்கற்ற நேயர்களை போய் சேர்ந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று அதிலே இந்த பாடலை ஒலிபரப்பு செய்யக்கூடிய அறிவிப்பு கலைஞனும் கரைந்து போவார் இசைத்தட்டு சுழல்கிற பொழுது பாடல் அதிலிருந்து விடுதலையாகிறது ஆனால் அந்த பாடல் எப்பொழுதும் அந்த இசைத்தட்டுக்குள்ளேதான் சிறைப்பட்டு கிடக்கிறது என்று நான் எழுதிய கவிதை வரிகளை இந்த நேரத்தில் நான் நினைத்துக் கொள்கின்றேன் இருவர் உள்ளம் என்னும் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை உங்களுக்கு தருகிறேன் இந்த பாடலில் நீங்களும் இணைந்து இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கி இரண்டு தாட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கி இரண்டு தாட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும் போது பாட முடியும் நேரம் உருவம் பாடும் மேஷம் உண்மையாகுமா விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றும் ய வீணை தூங்கும் வாது பாட முடியுமா அறிந்து கொள்ளவும் வைத்தானே மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ளவும் உள்ளங்களை அசைய வைத்து பாட்டோடுலாம் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நாளை சந்திப்பேன் என்று கூறி இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சூரியகாந்தன் வணக்கம் நேர்களே ஒளி பட்ட கோவிலிலே தெய்வ பணிபடர்ந்த பாதையிலே பயணமேது இதய வீணை தூங்கு போது பாட முடியும்மா